வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பதினான்கு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றான ஜெர்மனியின் கலோன் கத்தீட்ரல் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இது ஆயிரத்தி எட்நூத்தி கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜப்பை சேர்ந்த ஒருவர் துருப்பிடிக்காத பெயிண்டிற்காக காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் வாகன பதிவை அறிமுகப்படுத்திய முதல் நாடு என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஐரோப்பிய ஜப்பானிய அமெரிக்க கூட்டுப்படைகள் பெய்ஜிங் நகரை ஆக்கிரமித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிக்கரகோவாவில் அமெரிக்க சார்பு அரசை அமைக்க அமெரிக்க கடற்படையினர் நிக்கரகோவாவை முற்றுகையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பசிபிக் போர் முடிவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது நட்பு நாடுகளின் விதிகளுக்கு அமைய ஜப்பான் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து பிரிட்டன் நிர்வாகத்தின் கீழ் பாகிஸ்தான் விடுதலை அடைந்து காமன்வெல்த் நாடுகள் அமைப்பில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பஹ்ரீன் தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்தில் தொழிற்சங்க தலைவர் லெக் வலேசா தலைமையில் வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேல் லெபனான் போர் முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முல்லைத்தீவு செஞ்சோலை சிரார் இல்லம் மீது இலங்கை இராணுவத்தினர் நடத்திய விமான தாக்குதலில் அறுபத்தி ஒரு பாடசாலை சிறுமிகள் கொல்லப்பட்டு அறுபது பேர் படுகாயம் அடைந்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஈராக்கில் கட்டானியா என்ற இடத்தில் இடம்பெற்ற நான்கு தொடர் குண்டுவெடிப்புகளில் எழுநூத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கியூபா தலைநகர் ஹவானாவில் ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க தூது தூதரகம் திறக்கப்பட்டது நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வே பா முதலியார் தமிழக கால்நடை மருத்துவர் மொழி பெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் எம் சுப்பராமன் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேதாத்ரி மகரிசி இந்திய ஆன்மீக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ரிச்சர்ட் ஆர் அர்னிஸ்ட் நோபல் பரிசு பெற்ற சுவிட்சர்லாந்து வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அங்கையன் கைலாசநாதன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் காதீர் முல்லா வங்கதேச அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாந்தி சச்சிதானந்தம் இலங்கை தமிழ் சமூக ஆர்வலர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேஜிக் ஜான்சன் அமெரிக்க கூடைப்பந்து பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹேலே பெரி அமெரிக்க நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என் பெரேரா இலங்கையின் மாக்சியவாதி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்வர்டு குபேர் புதுச்சேரியின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காசாபா தாதா சாகிப் ஜாதவ் இந்திய மற்போர் வீரர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராம திருசம்பந்தம் தமிழக ஊட ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சமி கபூர் இந்திய திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விலாஸ் ராவ் தேஷ்முக் மகாராஷ்டிராவின் பதினான்காவது முதலமைச்சர் இந்நாளின் சிறப்புகள் பாகிஸ்தான் விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே